அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் ஆ என்னும் எழுத்தை முதலாக அதாவது காரணமாக உடையவை அதை போல உலகம் அனைத்தும் கடவுளை முதலாக காரணமாக உடையதே ஆகும் என்பதே இந்த குரலின் பொருள் ஜி வரதராஜன் என்கிற உரையாசிரியர் மிக அழகாக இதை விளக்கி சொல்லுகிறார் எழுத்து ஒலி எழுத்து வரி எழுத்து என இரண்டு வகைப்படுகிறது வரி எழுத்து காணக்கூடியது அதாவது நாம் எழுதி பார்க்கிறோமே அதுதான் ஒலி எழுத்து காண முடியாதது கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் காதால கேட்க முடியும் இந்த இரண்டு வகை எழுத்துக்களுக்கும் ஆ என்ற எழுத்து ஒலி வடிவிலும் வரி வடிவிலும் ஆ என்கின்ற ஒலி ஆ என்கின்ற எழுத்து முதல் எழுத்தாக உள்ளதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அதைப்போலவே காணப்படுகின்ற இந்த அறிவற்ற பொருளாகிய உலகத்துக்கும் காண முடியாத உணரக்கூடிய உயிர்களாகிய நமக்கும் நம்மளையே நாம் பார்க்க முடியாது உடம்புக்குள்ளே நான் இருக்கேன்னா நான் என்னவா இருக்கேன்னு தெரியாது உடம்பாகவே இருக்கிறேன்னா உடம்புக்குள்ளே இருக்கிறவனா இருக்கேனாங்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் இந்த உடம்பில் நாம் இருக்கோம் அதில் அவர் ஒன்றும் சந்தேகம் இல்லை எந்த நாத்திகனும் கூட அது இல்லைன்னு சொல்ல முடியாது நான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது கடவுள் இல்லைன்னு வேணாலும் சொல்லலாமே தவிர நான் இல்லை என்று எந்த நாத்திகனமும் கூட சொல்ல முடியாது நமது நூல்களெல்லாம் நான் இருக்கிறேன் என்பதை உபதேசித்திருக்கின்றன மகான்கள் அவ்வாறுதான் உபதேசிக்கிறார்கள் வேதத்தில் ஒரு அழகான மந்திரம் இருக்கிறது இறைவனை இல்லை என்று சொல்லுகின்றவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாகிறான் இறைவன் இருக்கிறார் என்பதை அறிவுபூர்வமாக சிந்தித்து ஏற்றுக்கொள்ளுகின்றவன் தன்னையே இறைவனாக உணர்கிறான் அது மட்டுமல்ல தன்னை இறைவனாக உணரும் பொழுது போலவே அனைவரையும் இறைவனாக உணர்கிறான் அறிவற்ற ஜடப்பொருள்களையும் அறிவுள்ள உயிர்பொருள்களையும் எல்லாவற்றையுமே அவன் இறைவனாக காண்கிறான் ஆகவே இறைவன் என்கிற தத்துவம் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடியதுதான் என்றாலும் மனப்பக்குவம் இல்லாததால் பெரியவர்கள் சொல்கின்ற வார்த்தையை பொறுமையாக கேட்கக்கூடிய பக்குவம் இல்லாததனால்தான் இந்த உண்மை சில நாத்திகர்களுக்கு விளங்குவதில்லை அதுபோலவே காணப்படுகின்ற அறிவற்ற பொருளாகிய உலகத்துக்கும் காண முடியாத உணரக்கூடிய உயிர்களாகிய நமக்கும் முதல்வனாக இருந்து தலைவனாக காரணமாக இருந்து நம்மையும் உலகத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பவன் கடவுள் என்று புரிந்து வேண்டும் என்று அந்த உரையாசிரியர் சொல்லுகிறார் பாரதியார் மிக அற்புதமாக சொன்னார் பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே இதுலதான் நான் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சேன் எம் வைதி மந்திர புராண இமம் மாதரிஷ்வா வேச்சனீயம் விதிசந்தி சைவயமீஷம் சிவித்தவோச்சன் எம் வைஷ்ணவ விஷ்ணுரிவந்த பௌனீ அகாலேதி கேச்சித் கதிச்சிட்டு சுவாமீதி மாத்தே தி பிதேதி பக்தியா எம் பிரார்த்தையந்தே ஜெகதீஷிதாரம் சயேக ஏவ பிரபு அத்விதீயா இது ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல ஒரே பொருள் தான் பல மதங்கள்ல கடவுளாக அவரவர்களுக்கு தோன்றிய கழுத்திலே கடவுளை சொல்கிறார்கள் ஆனால் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு கொடுக்கின்ற இலக்கணங்கள் மாறுபடுகின்றன இதை நாம் புரிந்து வேண்டும் நாம் கடவுள் ஒன்றுதான் என்று சொன்னாலும் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் உங்கள் கடவுள் வேறு எங்கள் கடவுள் வேறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கூடாது. எனவே கடவுள் ஒன்றே என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது ஐயப்பாட்டுக்குரியது அறிவு பூர்வமாக நடுநிலையோடு எந்த விதமான மதப்பற்றும் இல்லாதவர்கள்தான் கடவுள் தத்துவத்தை பற்றிய கருத்திலே தெளிவாக இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து நான் அறிந்த வகையிலே நூல்களை படித்த வகையிலே நான் அறிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆகவே கடவுள் வாழ்த்து பகுதியிலே திருவள்ளுவர் கடவுளின் இலக்கணங்களையும் கடவுளை வழிபடுகின்ற நெறிமுறைகளையும் கடவுளை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்களையும் நேரடியாகவும் குறிப்பாலும் உணர்த்தியிருக்கிறார் அவற்றை விரிவாக நாம் தொடர்ந்து படிக்கலாம் சற்று விரிவான முகவுரையாக இருந்தாலும் நன்றாக தெளிவாக இந்த கருத்துக்களை எல்லோரும் புரிந்து வேண்டும் என்ற நோக்கத்திலே சற்று விரிவாகவே இந்த குரல் பாக்களுக்கு நான் பொருள் சொல்ல தொடங்கி இருக்கிறேன் அனைவரும் பொறுமையாக இந்த கருத்துக்களை திரும்ப திரும்ப கேட்டு சிந்தித்து மனதிலே ஆழமாக பதிய வைத்து வாழ்க்கையை தெய்வீகமாக்கி சிறப்பு தன்மையுடையதாக்கி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வள்ளுவர் பெருமானுடைய திருவடிகளை பற்றி அவருடைய திருவருளால் அவருடைய குரட்பாக்களை ஓதி அதனுடைய பொருளை உணர்ந்து உள்ளுதொறும் உள்ளுதொறும் உள்ளத்தை உருக்கி பண்படுத்திக் கொள்வோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்